வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக இருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டு முதலாவது நீராவி எஞ்சினால் இயங்கும் ரயில் வண்டி வேல்ஸ் பகுதியில் வேல்ஸ் பகுதியில் சோதித்து பார்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜான் கிரீன்எப் g r e ஜிர் இஇ என்ஓயுச் ஜான் கிரீனப் என்பவர் அமெரிக்காவில் தையல் எந்திரத்திற்காக காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஆங்கில்ஸ் ஆகியோர் தங்களது கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வெளியிட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உலகின் முதலாவது தொலைபேசி டைரக்டரி டெலிஃபோன் டைரக்டரி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சினாய் பாலைவனத்தில் இஸ்ரேல் போர் விமானம் லிபியாவின் பயணிகள் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூயஸ் கால்வாயின் மேற்கு கரையிலிருந்து கடைசி இஸ்ரேலிய படைகள் வெளியேறின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 நைட்ரோக்ளிசிரின் நைட்ரோசெல்லுலோஸ் வெடிமருந்தினால் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் அண்டவெளியின் எக்ஸ் கதிர்வீச்சுக்களை வெளியிடும் வான் பொருட்களை ஆராய்வதற்கு ஜப்பான் தனது சொந்த ஹாக்குச்சோ என்ற செயற்கைக்கோளினை செலுத்தியது விண்ணுக்கு செலுத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆண்டு மிரா அல்பாசா French இந்திய ஆன்மீகவாதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் இந்திய வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சூரியகாந்த் திரிபாதி இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு எம் ஆர் ராதா நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டக்லஸ் பேர்டர் ஆங்கிலேய கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் மொகாபே Zimbabwe அரசு தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹெய் காமர்லிங் ஆன்ஸ் நோபல் பரிசு பெற்ற டச்சு இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மால்கம் எக்ஸ் அமெரிக்க ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிக்கேல் சோல்கவ் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ரஷ்யர் இந்நாளின் சிறப்புகள்